ம் பிரபித்தய தோற்றவேத்தைக்கணையே ஜானமுதிரா கிருஷ்ணா கீதமே நம சுவுமம் பரமம் வச்ச இஷ்டி மெ திருமிதி அர்ஜுனிஷியுன்னர் அதாவது அறுபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் படித்தோம் உனக்கு இந்த ஞானோபதேசத்தை நான் பண்ணினேன் நம்முடைய ஆழமான மனசில் வச்சு பாதுகாக்கப்பட வேண்டிய ஞானத்திலேயே இது உயர்ந்த ஞானம் இதுவரைக்கும் சொன்னதை நன்றாக விசாரம் பண்ணி விமர்சனம் பண்ணி அதாவது ஆராய்ச்சி பண்ணி பார்த்து எப்படி நீ விரும்புகிறியோ அப்படி செய் அப்படின்னு சொன்னார் அது அத்தனையும் அர்ஜுனனுக்கு நினைவுபடுத்திக்கிறது ஒருவேளை சிரமமாக இருக்கலாம் அல்லது பகவானே கருணையோட நான் இதுவரைக்கும் சொன்னதோட சாரம் என்னன்னு உனக்கே நான் சொல்கிறேன் நீ இதை விமர்சனம் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும் இதுதான் அதனுடைய சாரம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக பகவான் பக்தவத்சலன் கருணையே வடிவான இறைவன் சொல்லுகிறார் ஹே அர்ஜுனா மே பரமம் வச்சகா பூயா சுருணு என்னுடைய மேலான சொற்களை மறுபடியும் நன்றாக கவனித்து கேட்பாயாக அந்த வாக்கியத்துக்கு சொல்கிறார் சர்வகுஹியதமம் வஜஹா அதாவது அனைத்து இரகசியங்களிலும் சிறந்த ரகசியம்னு அர்த்தம் ஆனால் நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா இறைவனுடைய வாக்கியத்தை தான் நம்ம ஆழமான மனசில் அண்டர் கரண்ட்டுன்னு சொல்கிறோமே அப்படி வச்சுக்கணும் அதாவது வாழ்க்கையிலே நாம் மிகவும் போற்றி பாதுகாக்க வேண்டிய உபதேச சொற்கள் நன்றாக திரும்பவும் சொல்லுகிறேன் கேளுங்கிறார் பகவான் இங்கே ஏன் திரும்பவும் நீயா சொல்கிறே பகவானே அப்படின்னு கேட்டால் மே இஷ்டா எனக்கு மிகவும் விருப்பமானவனாக நீ இருக்கிறாய் நாலாவது அத்தியாயத்தில் சொன்னார் நீ பக்தனாகவும் நண்பனாகவும் இருக்கிறதுனால இதை நான் சொன்னேன் அப்படிங்கிறார் அங்கே படித்தோம் நாம ஆக மே இஷ்டஹா அசி திருடம் இஷ்டஹா அசி உறுதியாக நீ என்னிடத்தில் எனக்கு பிரியமானவனாக இருக்கிறாய் மே இஷ்டா திருடம் அசி இ காரணத்தினால் அப்படின்னு அர்த்தம் திருடங்கிற வார்த்தைக்கு எனக்கு ஒரு நாள் கூட உங்கள்கிட்ட அன்பு குறைஞ்சதே இல்லை அப்பேற்பட்ட பிரியம் உள்ளவனாக நீ இருக்கிறாய் அந்த காரணத்தினால் என்ன பண்ணுறேன்னா தே ஹிதம் பக்ஷ்யாமி தத்தகான்னா அந்த காரணத்தினால் அர்த்தம் அந்த காரணத்தினால் உனக்கு நான் நன்மையை உபதேசிக்கப் போகிறேன் சுருக்கமாக அப்படின்னு அர்த்தம் இதுதான் இந்த அறுபத்தி நாலா ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு படிக்கலாம் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருளுரைகள் தினசரி